इति ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம இதுமஸ்திரிமாஷர் இந்த புருஷோத்தமயம் என்ற இந்த அத்தியாயத்தை பதினைந்தாவது அத்தியாயத்தை இந்த ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறார் ஹே அனக பாபம் இல்லாதவனே புண்ணியம் இருந்தாத்தான் மன இருந்தா தான் இந்த தத்துவங்களெல்லாம் உபதேசிக்க முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் பகவான் அர்ஜுனனுக்கு தகுதி இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு அர்ஜுனனை போன்ற நமக்கும் இதை உபதேசம் பண்ணுகிறார் ஹே அனக அகம்னா பாபம் ந அகம் அப்படின்னா பாபம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பாபம் இல்லாதவன் புண்ணியசாலிங்கிறத பாபம் இல்லாதவனே அர்த்தம் என்னன்னா மன தூய்மை மன ஒருமுகப்பாடு உடையவனே பரந்த மனம் உடையவனே அப்படிலாம் அர்த்தம் இருக்குதுக்கு இதம் சாஸ்திரம் மயா உக்தம் முதல்ல இருக்கு இவ்வாறு இதம் இந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை மயா என்னால் துப்பியம் உனக்கு உக்தம் சொல்லப்பட்டது சாஸ்திரம்னு சொன்ன நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை துன்பம் வராமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து நம்மை பாதுகாப்பதுன்னு அர்த்தம்னா டு டீச் உபதேசம்னு அர்த்தம் த்ரம் அப்படின்னு சொன்னா பாதுகாத்தல் அர்த்தம் நேத்திரம் ஸ்ரோத்ரம் பாத்ரம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா பவித்ரம் அது மாதிரி ஷாஸ்த்ரம் இந்த ஷாஸ்ங்கிறதே சம்ஸ்கிருதத்தில் தாத்து அது வந்து வினையடி ரூட்னு சொல்லுவோம் சாஸ்னா டு டீச்ன்னு அர்த்தம் யார் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அவர் சாஸ்தான்னு பேர் ஐயப்பனுக்கு சாஸ்திரா சொல்றோம் இல்லையா தர்ம சாஸ்தா ஞான சாஸ்திராங்கிறோம் ஆகையினால சாஸ்திரம் ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தை இத்தி சாஸ்திரம் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம பாபம் பண்ணாம துன்பம் வராம வாழ்கிறதுக்கான வழியை உபதேசித்து கொண்டிருக்கிற அறிவு நூலுக்கு தான் சாஸ்திரம்னு பேர் மெய்ப்பொருளையும் விளக்கி சொல்லக்கூடியது ஆகவே இந்த கான்டெக்ட்ல மெய்ப்பொருளை விளக்கி சொல்லி இருக்கிறது ஆகவே இது பிரம்மசாஸ்திரம் ஞானசாஸ்திரம் குஹ்யதம்கிறார் சூப்பர் போட்டிருக்காஸ்திரம் உபாசனா சாஸ்திரம் இது பிரம்மசாஸ்திரம் மெய்ப்பொருளை பத்தின அத்வைத தத்துவத்தை சொல்லி தருனால குஹ்ய ரகசியம் அர்த்தம் தகுதி இல்லாதவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது பின்னாலையும் பகவான் இதை சொல்ல போறார் ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு நாம ஒன்பதாவது அத்தியாயத்திலேயே பார்த்தோம் குஹிய தமம் சாஸ்திரம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய சாஸ்திரம் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த அத்வைத தத்துவத்தை உபதேசிக்க வேண்டும் என்பது கருத்து தகுதி இல்லாதவர்களுக்கு உபதேசித்தால் அவர்கள் தர்ம சாஸ்திரத்தை காம்பிரமைஸ் பண்ணி தர்மத்துக்கு மீறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆகவே குஹியதமம் சாஸ்திரம் இவ்வாறு இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய சாஸ்திரத்தை பாபமில்லாத சித்த சுத்தி உள்ள சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்ள உனக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு கன்குளூட் பண்றார் ஏதத் புத்வா இதை நீ நன்றாக அறிந்து இந்த சாஸ்திரத்தை நன்றாக நீ அனுச்சிந்தனம் பண்ணணும் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதைன்னு சொல்றோம் இல்லையா அம்மா தாயே உன் கருத்து வடிவாக விளங்குகின்ற உன்னை நான் எப்பொழுதும் தியானிக்கிறேன்னு நம்ம தியான ஸ்லோகத்திலேயே சொல்றோம் ஏதத் புத்வா இதை நன்றாக நீ நன்றாக சிந்தித்து புத்திமான் சியாத் ஞானியாக ஆவாயாக புத்திமான் சியாத் அப்படின்னு சொன்னியாக ஸ்தித பிரஜனாக ஆவாகயாக அது மாத்திரமில்லை இதை தெரிந்து கொண்டாத்தான் நீ ஞானி முடியும் வேற எதை தெரிந்து கொண்டாலும் நீ பரிபூர்ண மோக்ஷத்தை அடையக்கூடிய ஜானியாக ஆக முடியாது ஏன்னா இந்த ஜானம் ஒன்று தான் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஜானம் மற்ற ஞானமெல்லாம் பந்த ஜஞானம் இந்த ஜானந்தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஜானம் எனவே இதை தெரிந்து கொண்டு நீ புத்திமான அவாயாக அது மாத்திரமில்லை இதுக்கப்புறம் நீ ஒன்றும் எந்த விதமான சாதனைகளும் ஆன்மீக வாழ்க்கையில் உனக்கு இல்லை ஹே பாரதா கிருத்தகிருத்திய பவகிருத்திய கிருத்தகிருத்தியன்னா என்ன செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் ஆஹ் நம்ம உலக வாழ்க்கையில என் ஃபேமிலிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சொல்றோம் ஆனாலும் நமக்கு நிறைவு ஏற்படுறது இல்லை மற்றவர்களும் செய்து விட்டாய் என்று கேட்கிறார்கள் ஆனால் இங்க நம்ம பிறந்ததுடைய நோக்கம் என்ன இந்த மனுஷ சரீரம் எடுத்ததனுடைய நோக்கம் இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து முக்தி அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் ஆக உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் ஆக இந்த மனித உடலை பெற்றதனுடைய நோக்கமே மெய்ப்பொருளை உணர்வது அது உணர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆக செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அப்படின்னு கைவில் எனவன் உபதேசிக்கிறது அப்படி ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்து நிறைவு பெற்றவன் நிறைவு பெற்றவன் அர்த்தம் இனிமே நீ செய்வதற்கு ஒண்ணும் இல்லை நைவதச மூணாவது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அவன் செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் சொன்னார் அவன் எதன் பொருட்டும் யாரையும் சார்ந்திருப்பதும் இல்லைன்னு சொன்னார் அந்த அர்த்தத்தை தான் நாம் புரிஞ்சுக்கணும் இது அடிக்கடி அங்கங்கே உபதேசங்களில் பகவான் சொல்லியிருக்கிறார் கர்மணய பசேத் அகர்மணி சர்மய சிமாஷேஷு ச யுத்த கிருத்ஸன கர்மகிருத்துன்னு நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகத்திலையும் கடைசி பாதத்தில் நம்ம பார்த்தோம் கிருத்ஸன்கர்மகிருத்துன்னு அதே அர்த்தத்தை இங்கேயும் பார்க்கிறோம் ஆகவே இந்த அத்தியாயம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது கிருத்தியார்த்த ஓம் திரீமத் பகவத்கீதூபுஷாஜு புருஷோத்தமோக்சயாணமர்க்குற்றங்கள் பொருட்குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும் அந்த தோஷங்களெல்லாம் நீங்கட்டும் ஸ்ரீமத் பகவத்கீதை பகவானால் உபதேசிக்கப்பட்ட உபனிஷத்தினுடைய சாரமாகிய பிரம்ம வித்யையும் மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய யோக சாஸ்திரத்தையும் உபதேசிக்கிற கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமான இந்த புருஷோத்தம யோகம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேணி வேதபுரி ஓமாரானந்தர் அவர்களுடைய